வணக்கம் லட்சுமியின் கவிதம் நிகழ்ச்சிக்காக திருச்சியில் இருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்றைக்கு ஏற்பாடு சுற்றி சுத்தமாயிருக்க தன்னை அசுத்தப்படுத்திக் கொள்ளும் அழகன் நிலா ஒளிந்து விளையாடும் ஒற்றை ராஜே குழந்தை பல ரகசியம் தெரிந்த கருவ பதுமை பூக்கள் பூமியின் சில மணி நேர செண்கள் தலையணை மறுக்காமல் நடித்தரும் மழலை மங்கை காற்று எங்கும் ஊரருவும் மாட்டிக்கொள்ளா கையலன் வானம் அழகுகளின் அற்புத கடல் எழுத்துக்கள் அழிவில்லா உயிர் கதிரறுப்பினும் குறையாத பயிர் செய்தித்தாள் ஊற்புரணி பேசும் தாழ் நன்றி